இனிய விழாவிலே கலந்து கொள்வதில் இரண்டு விதமான மகிழ்ச்சி எனக்கு ஒன்று பள்ளி இறுதி வரை எனது கல்வியை அரசு பள்ளிகளிலே தமிழ் மொழியிலே கல்வி பயின்றவன் என்கிற மகிழ்ச்சியோடு இந்த அரசு பள்ளியின் விழாவிலே கலந்து கொள்வது இரண்டாவது உலகத்தின் மொழிகளின் தொகுப்பை எடுத்து பார்த்தோமே ஆனால் தமிழை காட்டிலும் ஆகச் மொழி இருக்க முடியாது என்பதை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மண்ணை சார்ந்தவர்கள் சொல்லிச் சென்றார்கள் என்றால் காலம் கடந்து உலகளாவிய விதத்திலே இன்று தமிழ் உலகத்தின் ஆகச்சிறந்த மொழி என்று அறியப்பட்டு வருகிறது அப்படி ஆகச்சிறந்த மொழியாக உலக அளவிலே தனக்கான அடையாளத்தை பதித்து வரக்கூடிய தமிழ் மொழியின் உன்னதமான படைப்பாக அறியப்படக்கூடிய திருக்குறளை பள்ளிகளிலே பயிலக்கூடிய மாணவர்கள் அனைவருக்குமே பாடத்திட்டத்தில் சேர்த்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை என்னால் வழங்க முடிந்தது என்றால் அந்த தீர்ப்பு பற்றிய ஒரு சிறு எனக்கு என் மனதிலே விழுந்த மண் காரைக்குடி ஆதலினால் இந்த மண்ணிலே நடக்கூடிய இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் எனக்கு மகிழ்ச்சி நலந்தா இலக்கிய சாளரம் சார்பிலே இரண்டு இமயங்களை பற்றி இந்த மண்ணிற்கான அவர்களுடைய பங்களிப்பை பற்றி தமிழ் என்கிற ஆகிருதி சார்ந்ததோடு அல்லாமல் இந்த மண்ணிர்கான கலாச்சாரம் இந்த மண்ணிர்கான மேன்மை இந்த மண் சார்ந்த ஆகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உலகத்தின் எல்லா இடங்களுக்கும் சென்று சேர்தல் வேண்டும் தமிழின் மேன்மை உயர்த்தி வேண்டும் என்கிற கருத்தை உள்ளத்திலே இருத்தி இரண்டு பெரும் இமயங்கள் இந்த மண்ணிற்காக பணியாற்றின அவர்களை பற்றிய அவர்களின் புகழ் கூறும் அற்புதமான விழாவாக அதிலும் வாசுப மாணிக்கனார் அவர்கள் தமிழாக வாழ்ந்த அந்த தமிழ் தோன்றலின் நூற்றாண்டு விழாவை தாண்டி அதனை கொண்டாடும் விதமாக நடைபெறக்கூடிய இந்த விழாவிலே அழகப்பறக்கான தனது இதயபூர்வமான வணக்கத்தை அருந்தமிழ் பாடலாக தந்த அனுஷம்மா பாலசுப்பிரமணியம் அவர்களோடும் தெள்ளு தமிழ் வரவேற்புரையை நிகழ்த்திய கவிதாயினி சின்ன அலமேலு அவர்களோடும் இந்த கருத்து பேளையும் அழகப்பர் பதிவு படமும் வெளியிடப்பட்டு தங்களுக்கான உரையை இங்கே பதிவு செய்த வாசப மாணிக்கனார் அவர்களுடைய புதல்வி திருமதி முனைவர் மாதரி அவர்களோடும் சேவகன் அண்ணாமலை கல்லூரியின் முதல்வர் சந்திரமோகன் அவர்களோடும் இந்த அற்புதமான பள்ளி தமிழகத்தின் பள்ளிகளிலே அரசு சார் பள்ளிகளிலே ஆகச்சிறந்த பள்ளியாக அறியப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியின் தலைமை ஆசிரியர் பீட்டர் ராஜா அவர்களோடும் அழகப்பா கல்லூரியின் இணை பேராசிரியர் திரு சிதம்பரம் அவர்களோடும் மகரிஷி பள்ளியின் தாளர் அவர்களோடும் இந்த விழாவிற்கு காரணகர்த்தாவாக இங்கே வீற்றிருக்கக்கூடிய நலந்தா செம்புலிங்கம் அவர்களோடும் தமிழ் என்கிற விஷயத்தை உள்ளத்தினே இருத்தி வாழ்வு முழுவதும் கல்வி பணி என்று சிறப்புமிக்க சேவையை இந்த மண்ணுக்கு தரக்கூடிய மணியம்மை பள்ளியின் வரதராசனார் அவர்களோடும் இந்த மண்ணிற்கே உரிய ோர்கள் தமிழ் சார்ந்தோர்கள் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் நாம் நேசிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவ செல்வங்கள் அனைவரோடும் இந்த விழாவிலே கலந்து கொள்வதில் ஆகப்பெறும் மகிழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் இரண்டு இமயங்கள் என்பது இந்த அழைப்பிதழிலே போடப்பட்டிருந்தாலும் சரித்திர கூறுகள் என்பனவற்றை ஒட்டி நமது சிந்தனையை நம்மால் செலுத்த முடியும் என்றால் ஒரு கூற்று ஒன்று உண்டு உலகத்தின் நாடுகள் அனைத்தையுமே அறிஞர்கள் தங்களுடைய கருத்தாக்கங்களை பதிவு செய்த எந்த நாடு உலகத்தின் உன்னதமான நாடாக அறியப்படும் என்கிற கேள்வியை அவர்களுக்கு இடையே எழுப்பிய போது அத்தனை அறிஞர்களும் ஒட்டுமொத்த பார்வையாக சொன்ன பதில் எந்த நாடு தனது மொழியின் மீது ஆக சிறந்த பற்றை கொண்டிருக்கிறதோ எந்த நாடு அந்த மொழியின் அடிப்படையிலே தன்னுடைய கல்வி செல்வத்தை தனது குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் வாரி வழங்க முடிகிறதோ தாய்மொழியிலே கல்வியை கற்று எந்த நாடு அறிவில் சிறந்த கொடிமக்களை கொண்ட நாடாக விளங்குகிறதோ அந்த நாடுதான் உலகத்தின் ஆக சிறந்த நாடாக அறியப்படும் என்ற கருத்தை பதிவு செய்தார்கள் இப்படிப்பட்ட ஒரு கருத்தை பதிவு செய்த பின்னால் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி பின்னால் உலகளாவிய பார்வையிலே கல்வி தகுதி என்பது என்னவாக இருக்க வேண்டும் எத்தகைய கல்வியை மாணவர்களுக்கு வழங்கினால் அந்த கல்வியினுடைய மேன்மை வருங்காலத்திலே மாணவர்களை ஆகச் செல்வங்களாக மாற்றும் என்கிற அடுத்த கட்டமாக சென்ற அந்த ஆராய்ச்சி தனது தாய்மொழியிலே இருக்கக்கூடிய இலக்கியங்களை தனது தாய்மொழியிலே தொண்டுபட்டு வரக்கூடிய ஞானம் சார்ந்த விஷயங்களை எந்த மண் போதிக்க முடியுமோ அந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஞானம் பெற்றவர்களாக உலகத்திலே இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே கைவரப்பெற்றவர்களாக இருப்பார்கள் என்கிற கருத்து பதிவு செய்யப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை பற்றி முதலியார் அவர்கள் அடையாற்றிலே நடந்த ஒரு கூட்டிலே தெரிவித்த பொழுது அந்த கூட்டத்திலே பார்வையாளராக வீற்றிருந்தவர் ஓள்ளல் அழகப்பர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த மண்ணிற்கான மகத்தான பிறவியாக எடுத்து இந்த மண்ணிலே தோன்றிய அவர் தனது பள்ளி படிப்பை காரைக்குடியிலும் அதன் பின் பட்டப்படிப்பு வரை தனது கல்வியை சென்னை மாநகரத்திலும் வழக்கறிஞருக்கான உன்னதமான படிப்பை மேலாட்டிலும் படித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் முப்பத்தி மண்ணிலே நூல் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை உள்ளத்திலே இருத்தி ஆலைகளை நாட்டுதல் வளர்ச்சிக்கு வித்திடும் என்பதை உணர்ந்த காரணத்தினால் நூற்பாலைகளை நிறுவக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறார் தொழிலே முனைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலிலே வழக்கறிஞராக பதிவு செய்து இந்த மாநிலத்தின் மேன்மை மிக்க அறிவு சான்ற ஒரு பெரியோராக அடையாளப்படுத்தப்பட்ட அவர் இந்த மண்ணிற்கான மக்களின் வாழ்வு ஆதாரம் சிறக்க வேண்டும் என்றால் உலக பரப்பிலே ஞானத்தை வாரி வழங்கிய ஒரு மொழி சார்ந்த மக்களாக அறியப்பட்ட மக்களின் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் தொழில் முனைதல் தொழில் உலகத்தையும் மாறுடத்தையும் அளந்து காட்டிய ஒப்பற்ற படைப்பை தந்ததினால் தமிழ் மொழி உலகத்தின் ஆக சிறந்த மொழி தமிழினுடைய தாக்கம் இல்லாத தமிழ் மண்ணிலே தோன்றிய படைப்புகளின் தாக்கம் இல்லாத படைப்புக்கள் இருந்திருக்கவே முடியாது என்பது இன்று வரலாற்று ஆசிரியர்களால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம் தமிழிலே படைக்கப்பட்டு தமிழ் மொழியின் சாரத்தை உள்வாங்கி இந்த மண்ணை விற்று அகன்று வேறு இடத்திலே சென்ற பெரியோர்கள் தத்தமது மொழிகளிலே தாம் கற்றவற்றை எழுதினார்கள் என்றால் அது அவர்களுடைய மொழியை சார்ந்தது ஆகாது மூலத்தை தந்த தமிழுக்கே சொந்தம் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் இன்று பதிவு செய்திருக்கிறார்கள் வரலாற்று குறிப்புகள் அத்தனையுமே ஒப்பு நோக்கி உலகத்திலே எழுப்பப்பட்ட அற்புதமான காவியங்கள் உலகத்தின் உன்னதமான ஒரே காவியமாக ஆதி காவியமாக அறியப்பட்டு எழுதியவன் பேர் தெரியாத கில்காம அதிலே தொட்டு செல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து பார்த்தால் தமிழகத்து படைப்பாப்படைப்பாக்கங்களின் சாராம்சம் அவற்றிலே தொ நிலவி செல்கிறது இப்படி காலங்களை கடந்து எழுப்பப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே கொண்டுள்ள காரணத்தினால் தமிழ் எனும் அற்புதம் உலகத்தின் ஞானம் என்பதை உணர்ந்தார் வாசுப மாணிக்கனார் அந்த எண்ணம் அவர் உலகத்திலே விழுந்த அந்த வித்து தமிழை தமிழாக அறிய வேண்டும் தமிழர்கள் தமிழை உயர்த்தி பிடிக்க வேண்டும் தமிழ் எனும் அற்புதம் எந்த காலகட்டத்திலும் எவரையும் தாழ்த்துவதில்லை உணர்ந்து மிக்கவராக வந்தார் என்றால் வேறு மொழியின் தாக்கத்தால் அல்ல தமிழ் என்கிற காரணத்தால் என்பதை தனது படைப்புகளிலே பதிவு செய்தவர் வா அவர்கள் திருக்குறளை உணர்ந்தவர் வள்ளுவத்தின் சிறப்பை இந்த மண்ணிலே பதிவு செய்தவர் சங்க தமிழ் நெறி என்பதை உள்ளத்திலே வாங்கிய காரணத்தினால் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்கள் எத்தகைய சிறப்புமிக்க வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்பதை உணர்ந்ததால் தொல்காப்பிய கடலை உள்ளத்திலே வாங்கிய காரணத்தினால் தொல்காப்பிய தொகைஞர் என்று அறியப்பட்டதால் தொல்காப்பியம் போன்ற அற்புதமான படைப்புகள் ஈராயிரம் மூவாயிரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழர்களுடைய கலாச்சாரம் எத்தன்மை வாய்ந்ததாக இருந்தது என்பதை உணர்ந்ததால் தொல்காப்பியர் காட்டிய வழியிலே தமிழனுடைய கலாச்சாரத்தை ஒப்பு நோக்கி பார்த்தால் உலகத்திலே எவராலுமே இணை சொல்ல முடியாத அளவிற்கு அற்புதமான ஞானவான்களாக இந்த மண்ணிலே தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்த தொல்காப்பியத்தின் சாரத்தை உள்ளே வாங்கியதால் காமம் சார்ந்த கடைங்கோட்காலை ஏமம் சார்ந்த மக்களோடு துவன்றி அறம் புரி சுற்றமோடு கிழவனும் கிழத்தியும் சிறந்தது வயிற்றல் இறந்ததன் பயனே என்று தொல்காப்பியம் பதிவு செய்திருக்கிறது என்றால் அதனை உள்வாங்கிய வாசுப வாணிக்கனார் அவர்கள் இந்த மண்ணிற்கான மகத்துவத்தை உணர்ந்தார் தொல்காப்பிய கடலிலே மூழ்கி தமிழின் அற்புதத்தை உணர்ந்தார் ஆகச் சிறந்த இந்த மண்ணிற்கு தந்தார் கிரேக்கத்திலே இருக்கக்கூடிய ஞானிகளை பற்றி நாம் அறிகிறோம் பற்றி நாம் அறிகிறோம் பற்றி நாம் அறிகிறோம் பற்றி அறிகிறோம் தமிழகத்திலே தோன்றி உலகத்திற்கே ஞானத்தை தந்த அறிஞர்களை பற்றி எங்கு கொண்டு சேர்த்திருக்கிறோம் நாம் கேட்கப்படக்கூடிய இந்த கேள்விக்கு விடை தர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நாம் அனைவரும் உலகத்தின் ஞானம் சார்ந்த விஷயங்களில் அறிவு சார்ந்த விஷயங்களில் இயற்கை சார்ந்த விஷயங்களில் இயற்பியல் சார்ந்த விஷயங்களில் வேதியல் சார்ந்த விஷயங்களில் கணிதத்தில் ஆக சிறந்த ஞானத்தை தொட்டவர்கள் தமிழர்கள் என்பதை நாமே அறியாத அற்புதம் சார்ந்த மனிதர்களை பற்றி எடுத்துச் சொல்ல தவறினோம் ஆதலினால் தமிழகத்தின் ஞானவான்களும் ஞானிகளும் பின்தான் எங்கிருந்தோ வந்தவர்கள் இங்கிருந்து கொண்டு சென்றவற்றை உள்ளத்திலே இருத்தி அவர்கள் ஒழியிலே நடந்த காரணத்தினால் இன்று உலகத்தின் உன்னதமான விஷயங்களை எல்லாம் அவர்கள் சொல்லி நாம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டோம் இப்படித்தான் போன்ற அற்புதமான தமிழ் கடல் அறிஞர்களை நாம் கவனிக்க தவறினோம் விதத்திலே நலந்தா செம்புலிங்கம் அவர்கள் இந்த நூற்றாண்டை வாசுப மாணிக்கனார் அவர்களுக்காக எடுத்திருப்பது ஆக சிறந்த விஷயமாக நான் கருதுகிறேன் அப்படி எடுத்திருக்கக்கூடிய இந்த விழாவிலே ஒரு கருத்து பேழையை அவர் வெளியிட்டிருக்கிறார் கருத்து பேழை என்ன சொல்கிறது என்பதை பார்த்தோமேனால் தனித்தமிழும் இனி தமிழும் என்கிற ஒரு தலைப்பு அது என்ன தனித்தமிழ் அல்லது இனி தமிழ் என்கிற கேள்விக்கு நலந்தா செம்பலிங்கம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விக்கு ஆரம்ப காலத்திலே கட்டுரைகளை தந்து யாரும் பெரிய அளவிலே பங்களிப்பை தரவில்லை என்று சொன்னார் வந்திருக்கக்கூடிய கட்டுரைகளில் ஐந்து கட்டுரைகள் போதும் இங்கிருக்கக்கூடிய தமிழர்கள் இங்கிருக்கக்கூடிய பெரியோர்கள் தமிழை நேசிக்கக்கூடியவர்கள் மாணவர்கள் அனைவருமே அந்த கட்டுரைகளிலே இருக்கக்கூடிய இரண்டு அல்லது மூன்று வரிகளை உங்கள் உள்ளத்திலே நீங்கள் இருத்தினீர்களே ஆனால் தமிழின் மேன்மை உங்களுக்கு புரிவுபடும் தமிழை நாடியோர் தமிழை நேசித்தோர் எந்த கால கட்டத்திலும் வீழ்ந்து பட்டதில்லை என்பது உங்களுக்கு புரியும் உதாரணத்திற்கு ஒன்றை சொல்ல முடியும் திரைப்பட பாடலாசிரியர் ஆசிரியராக அறியப்படக்கூடிய வாலி தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை பற்றி எழுதுகையிலே ஓரிடத்தில் சொல்வார் எந்த இடத்திலே சென்று என் வாழ்க்கையை நேர் செய்து கொள்வது என்று திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த காலம் அந்த காலத்திலே கலைவாணர் என் அவர்களை சந்தித்த பொழுது எப்படி செய்யலாம் என்ன செய்யலாம் என்கிறது எனக்கு தெரியவில்லை ஆனால் வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதாக என் மனது உந்துகிறது என்று சொன்ன பொழுது கலைவாணர் என் அவர்கள் வாலியிடம் சொல்கிறார் நீ தமிழை படி தமிழால் எழுது தமிழ் உன்னை உயர்த்தும் வாழ என்று சொல்கிறார் இது ஒரு சாதாரணமான இன்றைய காலகட்டத்தின் உதாரணம் தமிழை படித்து தமிழை மட்டுமே படித்து தமிழிலே அற்புதமான பாடல்களை தந்த காரணத்தினால் ஆக சிறந்த கவிஞராக அறியப்பட்ட வாலி தன் வாழ்க்கையிலே உயர முடிந்தது வாலிக்கு யாரை கண்டால் அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் யாரை கண்டால் தாங்க முடியாத பொறாமை உணர்வும் வரும் என்ற கேள்வியை அவரிடம் கேட்டபொழுது அவர் சொன்னார் கவிஞர் கண்ணதாசனை பார்த்தால் தாங்க முடியாத பொறாமையும் அதே சமயத்திலே மனதிலே பேர் ஊகையும் எனக்கு கிட்டும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பார்த்த பொழுது எனக்கு தோன்றிய உணர்வு கண்ணதாசனை பார்த்த பொழுதும் எனக்கு தோன்றியது என்று வாலி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் என்ன என்ற கேள்விக்கு அவர் தந்த பதில் இவர்கள் தமிழை உள்வாங்கியவர்கள் சங்க இலக்கிய பாடல்களை உள்வாங்கியவர்கள் தமிழிலே வந்து விழுந்த அற்புதமான படைப்பு ஆக்கங்களை எல்லாம் தெளிவுற கற்று அதன் தாக்கத்தின் அடிப்படையிலே அற்புதமான பாடல்களை இந்த மண்ணிற்கு தந்தவர்கள் தமிழை நேசித்த காரணத்தினால் அவர்களுக்கு அவர்களை எனக்கு பிடிக்கும் அவர்களுடைய பாடல் வரிகளையும் எனக்கு பிடிக்கும் என்று அவர் பதிவு செய்திருக்கிறார் இப்படி எந்த நோக்கில் பார்த்தாலும் எந்த விதத்தில் பார்த்தாலும் ஒப்பற்ற ஒரு அற்புதமான மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழியை வாசுப மாணிக்கனார் உலகத்திலே உயர்த்தி பார்க்க வேண்டும் என்று விரும்பியதும் அந்த விருப்பம் தமிழை தமிழாக அறிந்தலும் தமிழை தமிழாக நேசித்தலும் ஆகச் விஷயங்களாக இந்த தமிழ் மண் மக்கள் உணர வேண்டும் என்கிறதுமான அவா அவர் உள்ளத்திலே இருந்தது அந்த அவை தன் உள்ளத்திலே எடுத்திருக்கக்கூடிய காரணத்தினால் நலந்தா செம்பலிங்கம் அவர்கள் தனித்தமிழும் இனித்தமிழும் என்கிற இந்த தொகுப்பை உருவாக்கியிருக்கிறார் இந்த தொகுப்பிலே இருக்கக்கூடிய மூன்று கட்டுரைகளை பற்றி நான் இங்கே பதிவு செய்து என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் இந்த கட்டுரையிலே இந்த கட்டுரை தொகுப்பிலே செப்புக செந்தமிழ்ிற விதத்திலே ஒரு தமிழர்கள் எந்த விதத்திலே தங்கள் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்த கட்டுரை அது கேட்பதற்கு நகைச்சுவையாக இருக்கலாம் கழனிகளிலே கழனி நீரை குடிக்கக்கூடிய கன்று நீரை குடித்த மனநிறைவோடு அம்மா என்று அழைக்கிறது தாயினுடைய பாலை குடித்துவிட்டு குழந்தை தாயை மம்மி என்று அழைக்கிறது எங்கு கொண்டு வைக்கலாம் இதை தமிழகத்திலே பிறந்து தமிழர்களாக வாழக்கூடியவர்கள் தங்கள் குழந்தைகளை தமிழ் உணர்வோடு வளர்க்க தவறிவிட்டார்களே என்கிற வேதனையை பதிவு செய்த கட்டுரை அந்த கட்டுரை தமிழால் அனைத்தையுமே செயல்படுத்த வேண்டும் என்பதாக எழக்கூடிய இந்த கட்டுரை திருமதி தெந்தல் என்பவர் எழுதியிருக்கிறார் இந்த கட்டுரையின் உள்ளீடாக இருக்கக்கூடிய விஷயம் நான் தமிழை நேசிப்பது ஏதோ ஒரு கௌரவ குறைவு என்கிற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உங்கள் குழந்தைகள் தமிழை படிக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களுடைய அறிவு குறைபட்டு விடும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால் இன்றைய தினம் அந்த எண்ணத்தை உங்கள் மனதில் இருந்து அழித்துவிட்டு வாழ்கின்ற வாழ்க்கையையும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்களையும் தமிழாக பார்த்து தமிழாக அறிந்து தமிழாக உங்கள் உள்ளத்திலே இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை பதிவு செய்யக்கூடிய கட்டுரை இந்திய எல்லையை தாண்டி இடதுபுறத்திலே இருக்கக்கூடிய சீன எல்லையின் உள்ளே நீங்கள் நுழைந்தால் உலகத்தையே இன்னும் இருபது ஆண்டுகளுக்குள் எங்கள் கட்டுக்கோப்பில் கொண்டு வர எங்களால் முடியும் என்று மார்கட்டக்கூடிய சீனர்கள் சீனத்தின் முதலடியில் இருந்து கடைசி அடி வரை அந்த நாட்டின் எல்லை பரப்புகளை முழுமையாக நீங்கள் சுற்றி வந்தாலும் சீன மொழியை தவிர எந்த மொழியும் அவர்கள் பேசுவதில்லை ஆனால் இன்றைக்கு உங்கள் கைகளிலே இருக்கக்கூடிய சிறு சிறு பொருட்கள் கூட உலகத்தின் மொத்த தேவையிலே எழுபது தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீனா தனது தாய்மொழியை தவிர எந்த மொழியையும் தம் நாட்டிலே வரவைப்பது இல்லை இல்லை பிற மொழிகளின் மீதான மாணவர்கள் இன்றும் மருத்துவம் பயில்வதற்காக சீனாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் சீனாவிலே மருத்துவ படிப்பை முடித்துவிட்டு இங்கு வந்து இங்கு மேலும் ஓராண்டு பயிற்சியை பெற்று ஒரு தேர்வை எழுதி மருத்துவர்களாக இங்கு பதிவு செய்ய முடிகிறது இது ஏதோ கல்வி நிலையங்களிலே இருக்கக்கூடிய கோளாறுகள் சார்ந்த விஷயம் மட்டுமல்ல மருத்துவத்தை ஆசிரியர்கள் தங்களது தாய்மொழியிலே மருத்துவத்தை கற்று பின்னால் கற்ற ஆங்கிலத்தின் மூலம் அவர்கள் மாணவர்களுக்கு அதை விளக்க முடிகிறது என்ற ஒரு சூழ்நிலையை இன்றைக்கும் கை கொள்ளக்கூடிய ஒரு மன திடத்தோடு இருக்கிறது சீனா இது சீனாவோடு முடியக்கூடிய விஷயம் அல்ல ஜப்பானிலும் அந்த நிலைமை தான் ஜப்பானில் இருந்து ஒரு அதிகாரி நாடுகளுக்கு வருகிறார் செல்கிறார் என்று சொன்னால் தெரிந்த ஒருவர் அவர் கூட வருவார் ஆனால் அதிகாரம் மிக்க அதிகாரம் பொருந்திய விஷயத்தை கலந்தாலோசிக்கையில் பிற நாட்டு அறிஞர்களாக இருந்தாலும் சரி அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அந்த சம்பாஷணையை தங்களது மொழியில் மட்டும்தான் செய்வார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த காரணத்தை முன்னிட்டு தமிழை நாம் தாழ்த்த வேண்டும் தமிழில் படித்தால் நமக்கு ஞானம் வராது என்று சொல்ல முடியும் தமிழிலே தமிழ் மூலமாக விஷயங்களை உள்வாங்குவதும் தாய்மொழி தரக்கூடிய அற்புதமான உணர்வும் ஞானமும் எந்த மொழியாலும் தர முடியாது என்பதை நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வைத்தால் இந்த மொழியின் மேன்மை சிறக்கும் மேலும் வளரும் தமிழ் எனும் அற்புதம் இந்த மண்ணிலே நிலைத்திருக்கும் என்கிற விதத்திலே அமைக்கப்பட்ட அந்த கட்டுரையை நான் பாராட்டி அடுத்த கட்டுரையாக கணினி காலத்திலும் பொருந்தக்கூடிய மொழி தமிழ் மொழியாக இருந்திருக்கிறது என்பதை திருமதி ஜெயசிரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார் கணினி இயக்குவதற்கு ஆங்கிலம் மட்டும்தான் காரணம் என்று யாரும் நினைத்துவிட கணினியிலே இருக்கக்கூடிய மென்பொருட்களை கூறுபடுத்தி பார்த்தீர்களே ஆனால் அந்த மென்பொருள் செயல்படக்கூடிய விதம் தமிழ் போன்ற மொழியினால் ஆதச்சிறந்த விதத்திலே செயல்படுத்தப்பட முடியும் என்பதை விஷயங்களை உள்ளடக்கி ஆதாரங்களோடு பதிவு செய்திருக்கிறது இந்த கட்டுரை இந்த கட்டுரை உங்கள் உள்ளத்திலே ஒரு உத்வேகத்தையும் ஒரு நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் தமிழ் என்கிற ஒரு மொழி தமிழை மட்டுமே நீங்கள் சார்ந்திருந்தாலும் உலகத்தில் எவரோடும் உங்களால் போட்டி போட முடியும் என்கிற விதத்தை இந்த கட்டுரை பதிவு செய்திருக்கிறது நடப்புகள் உங்கள் நம்பிக்கையை சிதைப்பதாக இருக்கலாம் ஊடுருவி சென்று பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு உங்கள் மொழி தரக்கூடிய தைரியம் உங்களுடைய மொழி தரக்கூடிய ஒரு நம்பிக்கை வேறு எந்த விதத்திலுமே இருக்காது என்பதை காலக்கோக்கிலே நாம் உணர்வோம் என்று பதிவு செய்கிறது இந்த கட்டுரை இதை போல பாரதிதாசன் ஒரு பாட்டை சொல்வார் உலகத்திலேயே பாந்தர்களுக்கு ஞானத்தை தந்தவன் திருவள்ளுவன் என்று சொன்னார் திருவள்ளுவனின் கூற்றை மறுதளித்து பாரதிதாசன் ஒரு பாடலை தருவான் பாருங்கள் கண்டு கேட்டு உண்டுயிர்த்து உற்றறியும் மைம்புலனும் ஒண்டொடி கண்ணே உல என்கிறது ஒரு திருக்குறள் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணுடைய தோழமையை பற்றி வர்ணிக்கக்கூடிய விதத்திலே அமைந்த இந்த குரட்பா ஒரு பெண்ணினுடைய தோழமை தரக்கூடிய இன்பமாக சிறந்த இன்பமாக தெரியப்படும் என்று பல்வேறு உரையாசிரியர்கள் படித்துவிட்டு பாவேந்தர் எழுதுகிறார் மங்கை ஒருத்தி தரும் சுகம் மான் தமிழுக்கு ஈடாகுமோ என்று எழுதுகிறார் திருவள்ளுவனுடைய குரலையே மாற்றி பார்த்து தமிழினுடைய மேன்மையை பதிவு செய்த பாரதிதாசனின் இந்த வரிகளுக்கு ஈடாக எதையுமே சொல்ல முடியாது ஏனென்றால் தமிழ் அத்தகைய சிறப்பு மூக்க தன்மை வாய்ந்தது இப்படி தாய்மொழியை நேசித்தலும் தாய்மொழியே வாழ்க்கைக்கான ஆதாரங்களாக அமைந்தல் வேண்டும் என்பதையும் பதிவு செய்த விஸ்வநாதன் என்பவருடைய கட்டுரையும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு கட்டுரை வீட்டிலும் வெளியிலும் தமிழை வளர்த்தல் வேண்டும் என்பது தமிழர்களாக பிறந்த அனைவருக்கும் இன்றையமையாத கடமை என்பதை உணர்வு வேற்று மாநிலத்திலே வேற்று நாட்டிலே செல்லக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கும் என்றால் உங்களுடைய அடையாளம் உங்கள் நாடும் உங்களுடைய மொழியும் உங்களுடைய அடையாளம் பிற நாட்டு மனிதர்களால் கீழ்த்தரப்படுத்தப்படுகிறது என்றால் அந்த வேதனையை தாங்கக்கூடிய சக்தி எவருக்கும் இருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை யோசித்து பாருங்கள் எந்த அளவிற்கு நமது ஒளியின் மீதான பார்வை ஆகச் அமைய வேண்டும் என்கிற விஷயம் உங்களுக்கு புலப்படும் இப்படிப்பட்ட விஷயங்களை பதிவு செய்து பாலபாரதி கண்ணன் லெனின் என்ற மூன்று ஆசிரியர்கள் அற்புதமான கட்டுரைகளை இந்த நூலிலே தந்திருக்கிறார்கள் அந்த கட்டுரைகளும் உங்களுக்கு தெளிவை ஏற்படும் மொழி என்பது இரண்டு மனிதர்களுக்கு இடையேயான தகவல் தொடர்பு சாதனம் மட்டும் அல்ல மொழி என்பது ஒரு மண்ணை சார்ந்தவனுடைய உடலிலே இருக்கக்கூடிய இரத்தமும் சதையுமானது இந்த மொழியால் இந்த மண் உங்களிடையே ஏற்படுத்தி மாற்றங்களால் மட்டுமே நீங்கள் அறியப்படுகிறீர்கள் உங்கள் மண் தந்தது இந்த மொழி இந்த மொழி உங்களுக்கான மொழி என்கிற சிந்தனையை உயர்த்தி வேண்டும் என்பதுதான் வாசுப மாணிக்கம் போன்ற அற்புதமான அறிஞர்கள் பதிவு செய்திருப்பவை இப்படிப்பட்ட அறிஞர்களை காலந்தோறும் நினைவு அவர்கள் காட்டி தந்த வழியிலே நமக்கான மொழியை உயர்த்தி நமக்கான சிந்தனைகளை மேலும் செழுமை மிக்க சிந்தனைகளாக மாற்றுதலும் நமது அடிப்படை கடமை பல்வேறு விதங்களை பதிவு செய்த பல்வேறு அறிஞர்கள் திருக்குறள் என்னும் அற்புதத்தை பதிவு செய்கையில் மொழிகளை பற்றி எதுவுமே சொல்லாத திருக்குறளால் திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் எனும் அற்புதத்தின் மேன்மையை பதிவு செய்திருக்கிறது கலாச்சாரத்தை உயர்த்துகிறது என்று சொல்லியிருக்கிறார்கள் தொகுத்தறிவு பகலவராக அறியப்பட்ட பெரியார் அந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் இப்படி வாழ்க்கையிலே உங்களை உயர்த்தக்கூடிய அற்புதமான மொழியை காலந்தோறும் நீங்கள் நேசிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை பதிவு செய்த கட்டுரைகளை தாங்கிய தனித்தமிழும் இனித்தமிழும் என்கிற இந்த கருத்து பேழை உங்கள் அனைவரிடமும் இருக்க வேண்டும் அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கட்டுரைகளை தாண்டி உங்களுடைய சிந்தனை விரிவுபடுதல் வேண்டும் தம்மின் பெரியார் தமரா ஒழுகுதல் மண்ணுயிர்க்கெல்லாம் தலை என்றான் வள்ளுவன் இந்த மண்ணிற்கான அற்புதங்களை இந்த மண்ணிற்கான மகத்துவத்தை தமது எழுத்துக்களிலே பதிவு செய்து தமது படைப்பு ஆக்கங்களின் மூலம் தமது கருத்துக்களை பரப்பியோர்கள் அத்தனை பேருமே நேசித்த மொழிக்கு சொந்தக்காரர்களாக இருக்கக்கூடிய நாம் அந்த மொழியின் மேன்மையை உள்ளத்திலே வாங்கி அந்த மொழிக்கான பங்களிப்பை சிறிது அளவேனும் செய்வோமே ஆனால் வாசுக மாணிக்கம் போன்ற அற்புதமான அறிஞர்களுக்கு நாம் ஆற்றக்கூடிய நன்றியாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறுகிறேன் வணக்கம் தொழில் சார்ந்த விஷயங்களிலே அவர்களை ஈடுபடுத்துதல் ஆக சிறந்த விஷயமாக மலரும் என்கிற கருத்து அவர் உள்ளத்திலே பதிவாகிறது இந்த கருத்தை தாண்டி சென்னை அடையாறிலே நான் முன்னமே குறிப்பிட்டது போல் ஏ முதலியார் அவர்களால் கூட்டப்பட்ட கூட்டத்திலே அமர்ந்திருக்கையில் இந்த மண்ணிற்கான மக்கள் ிலே சென்று கல்வியை பெறுகிறார்களோ இல்லையோ அனுபவ ரீதியான கல்வியை தன் கை கொள்ளக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்கள் ஞானம் மிக்கவர்கள் கல்வி அவர்களுக்கு கிட்டுமே ஆனால் அந்த கல்வி அவர்களை மேம்படுத்தக்கூடிய கல்வியாக அமையும் அதனால் இந்த மக்கள் உலகளாவிய பரப்பிலே செழுமை பெறுவார்கள் என்கிற கருத்தை ஏ முதலியார் அவர்கள் பதிவு செய்கிறார் அந்த கூட்டத்திலே பார்வையாளராக இருந்த வள்ளல் அழகப்பர் உடனடியாக எழுந்து ஒரு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலியார் அவர்களிடம் வழங்கி கல்வி செல்வம் செழிக்கக்கூடிய முயற்சியிலே இன்றே நான் ஈடுபடுவேன் என்னால் நிறுவனப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களின் திறப்பு விழாவை இன்றிலிருந்து ஓராண்டு காலத்திலே நிறைவேற்றி காட்டுவேன் என்று சொல்லி 330 நாட்களுக்கு உள்ளாக ஒரு அற்புதமான கல்வி நிறுவனத்தை தோக்கி அந்த சூழ்நிலையை நிறைவேற்றுகிறார் இந்த மண்ணிற்கான இந்த மக்களுக்கான அற்புதமான பயணம் துவங்குகிறது இப்படி துவங்கிய வள்ளல் அழகப்பருடைய கல்வி பணி பாரதி சொல்வான் அல்லவா அன்ன சத்திரம் ஆயிரம் வைப்பதை காட்டிலும் பல்லாயிர பல்லாயிரக்கணக்கிலே நிறுவுவதை காட்டிலும் ஆக யாவினும் சிறந்தது ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்பது இப்படிப்பட்ட அற்புதமான வாசகங்களை உணர்ந்த வள்ளல் தனது உள்ள கிழக்கை மேலும் விரிவுபடுத்தி ஒரு கல்லூரியையோ ஒரு கல்வி நிறுவனத்தையோ துவக்கினால் குறித்த காலத்திற்குள் அந்த செயலை நிறைவுபடுத்தி துவக்க விழா நடைபெறக்கூடிய அதே நாளிலே அடுத்த கல்லூரிக்கு கல்வி நிலையத்திற்கான துவக்கத்தை தூங்க வேண்டும் என்கிற விஷயத்தை உள்ளத்திலே இருத்தி அற்புதமாக செயல்பட்டார் ஆக சிறந்த கல்வி நிலையங்கள் இந்த மண்ணிலே உழைத்தன தமிழகத்தை தாண்டி தமிழகத்தில் மட்டுமல்லாமல் வேற்று மாநிலங்களிலும் அடகப்பா கல்வி அற்புதமாக கிளைவிட்டு பரவி பெரிய அளவிலே வளர்ந்து என்று சொன்னால் குறித்த காலகட்டத்திலே நினைத்ததை சாதித்து காட்டியவர் வள்ளலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றிலே அறியப்படுகிறார் கல்வி கொடை தந்த வள்ளலாக அறியப்படக்கூடியவர் கட்டுமான நிறுவனங்களிலே காப்பீட்டு நிறுவனங்களிலே மருத்துவ நிறுவனங்களிலே கல்வி நிலையங்களிலே என்று பல்துறை வித்தகமாக திகழ்ந்து இந்த மண்ணிற்கான ஆத சிறந்த பங்களிப்பை தருகிறார் அதனால் இந்த மண்ணிற்கான அற்புதமான ஒரு மனிதராக ஒரு கொடை வள்ளலாக இமயமாக அவரை கண்டெடுத்து அவருக்கு உண்டான ஒரு இலச்சினையை இன்று உருவாக்கி இந்த மண்ணிற்கான மக்கள் மட்டுமல்லாமல் எத்தனையோ கல்வி நிலையங்களை தந்து உலகளாவிய பரப்பிலே இந்த மண்ணை சார்ந்தவர்கள் ஆக அறிஞர்களாக அறியப்படக்கூடிய விதத்திலே உயரக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்த ஒரு கொடை வள்ளலுக்கான நன்றியறிதலாக நலந்தா செம்பலிங்கம் அவர்கள் இந்த இலச்சனியை இன்று தந்திருக்கிறார் ஆகச் சிறந்த விஷயமாக நீங்கள் அனைவரும் அதனை வரவேற்று சிறப்பிக்க வேண்டும் இப்படி மண்ணின் அற்புதத்தை உருவாக்கி காட்டிய மண்ணிற்கான மாண்பை இந்த உலகளவிலே கொண்டு சேர்த்த வள்ளல் அவர்களை உள்ளத்தால் உணர்ந்த மற்றொரு இமயம் வாசுபமாணிக்கனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழிலே பிறந்து தனது இளமை காலத்தை பல்வேறு விதமான கோணங்களிலே கழித்த வாசுப மாணிக்கனார் அவர்கள் பர்மாவிலே சென்று அங்கு அங்கிருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களிலே வேலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் தமிழ் என்கிற அற்புதம் இயல்பாகவே அவருடைய உள்ளத்திலே ஊற்றெடுத்து வந்த விழுந்த காரணத்தினால் தமிழை படித்தல் வேண்டும் தமிழை உள்ளத்திலே இருத்துக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ முடியுமே ஆனால் அந்த தமிழ் எந்த விதத்திலும் என்பதை உள்ளத்திலே இருத்தி தமிழ் வழி கல்வியை கட்டிடல் வேண்டும் என்கிற அளாவின் அடிப்படையிலே தமிழ் வித்வான் என்று அறியப்படக்கூடிய அந்த கல்வியை கற்கிறார் அதிலே முதுநிலை கண்ட வாசுபமானிக்கனார் பின்னாளிலே பறந்து விரிகிறார் அறிவு கடலாக அழகட்டா பல்கலைக்கழகத்திலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் கல்லூரியிலும் மதுரை காமராசனார் பல்கலைக்கழகத்திலும் பல்வேறு விதங்களிலே தனது கல்வி பெருக்கை வளர்த்தெடுத்தவர் தமிழ் என்றால் என்ன ஏன் இந்த தமிழை உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அத்தனை பேரும் உயர்த்தி பிடிக்க வேண்டும் இந்த மொழியின் தனித்தன்மை இந்த உலகளாவிய பரப்பிலே ஆராய்ந்து பார்த்தால் என்ன என்கிற கேள்வியை அடுத்த கேள்வியாக அவர் உள்ளத்திலே இருக்குகிறார் தமிழ் உலகத்தின் மொழிகளுக்கெல்லாம் ஞானத்தை தந்த மொழி தமிழ் ஒரு தனி மொழியாக உலகத்திலே இந்தளவிலும் நின்று நிலவக்கூடிய மொழி ஏனென்றால் இரண்டாயிரம் ஆண்டுகள் மூன்றாயிரம் ஆண்டுகளை கடந்தாலும் மூன்றாயிரம் ஆண்டுகள் என்பது ஒரு குறிப்பாக சொன்னாலும் வரலாற்று குறிப்புகளை பின்னோக்கி பார்த்தீர்களே ஆனால் கிருப்பு பிறப்பதற்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கண்டெடுக்கப்பட்ட சரித்திர கூர்களை ஆராய்ந்து பார்த்தால் கண்டெடுக்கப்பட்ட சரித்திர குறிப்புகளிலே தமிழ் எழுத்துக்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன நேற்று இன்று பிறப்பதற்கு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கிடைத்த சரித்திர கூறுகள் தமிழ் ஒரு தனி ால் தமிழிலே எந்த மொழியின் கலப்பும் தமிழினுடைய தனித்தன்மையை சிறப்பை குறைப்பதற்கு இல்லை ஏனென்றால் எந்த மொழியாலும் ஆக்கிரமிக்கப்பட முடியாத வீழ்த்தப்பட முடியாத அற்புதமான மொழி தமிழ் மொழி தமிழ் செம்மொழி இந்த தமிழிலே தான் உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்புகளை பார்த்தால் பல்வேறு விதமான மதங்களும் பல்வேறு விதமான இசங்களும் ஆதி காலம் தொட்டே உலகங்கும் வியாபித்து கிடக்க அருமறை என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவ மதமும் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமும் இந்த மண்ணிற்கான மதங்களாக அறியப்பட்ட சாத்தமும் காணாபாத்தியமும் கௌமாரமும் வைணவமும் வீர சைவமும் தத்தமது இலக்கணங்களை தத்தமது வழிகளிலே இந்த மண்ணிலே பதிவு செய்து தங்களுடைய கொள்கையும் தங்களுடைய கோட்பாடுகளும் தாம் உயர்ந்தவை என்று உயர்த்தி பிடிக்க இந்த மண்ணின் ஆசிய கண்டத்தின் வெளியிலே சென்று பார்த்தால் அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடு சார்ந்த மதங்களும் தமது மதங்கள் நம்பிக்கைகளை உயர்த்தி பிடிக்க சீனத்திலே எழுந்து நின்ற குறிக்கோள்களும் கோட்பாடுகளும் அவர்கள் சார்ந்த மதத்தை உலகளாவிய பரப்பிலே உயர்ந்ததாக சொல்ல சமடம் தனக்கான இலக்கணங்களை கூறி நிற்க கோட்பாடுகள் தான் உலகத்திலேயே இனங்களை கடந்து ஜாதியை கடந்து மொழியை கடந்து மனித உயிரினங்களாக அறியப்பட்ட உயிரினங்கள் அனைத்திற்குமே பொதுவான ஒரு படைப்பை தந்தது தந்தவன் வள்ளுவன் தந்த தமிழ் ஆகலினால் இந்த மண்ணிற்கான ஆக சிறந்த மொழியும் படைப்பாற்றலும் மிக்கதாக அறியப்படுவது தமிழ் தமிழர்களாக பிறந்ததால் நாம் பெருமை கொள்ளலாம் திருக்குறள் என்கிற அற்புதமான படைப்பு இந்த மண்ணிலே வந்து விழுந்த காரணத்தினால் உலகத்திலே இருக்கக்கூடிய மனித சிந்தனையின் கூருகள் எத்தனையோ ஒரு குறிப்பிற்காக ஐம்பது விதமான பார்வைகளை மனித வாழ்க்கையை மனித வாழ்க்கை செல்லக்கூடிய விதங்களை ஞானத்தை கேள்வியை பல்வேறு விதங்களை அணுகி பார்த்தோமேயானால் அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கிய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் கேள்வியையே பதிலாக தந்திருக்கக்கூடிய ஒப்பற்ற படைப்பு திருக்குறள் மனிதன் மனிதனாக தன்னை அறிவதற்கும் வாழ்க்கையிலே வாழ்க்கை நடத்த வேண்டிய முறை என்ன என்பதை சொல்லித்தந்து வாழ்கின்ற முறையை அறிந்தால் வாழ்கின்ற விதம் கைப்படுமேயானால் தன்னை உணர்ந்தவன் இந்த உலகத்திற்கான காரணங்களை உள்ளத்திலே இருக்க முடியக்கூடிய ஒரு நல்ல நிலைக்கு செல்ல முடியும் என்றால் அவன் தன்னை கடந்து உலகத்தின் இறை எனும் போது எதுவோ அதை அடையக்கூடிய ஞானவானாக மாறுவான் என்பதை வாழ்வின் அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கி ஈற்றடியால் உலகத்தையும்